தத்து சரப்பிரமணே நமக ஓ தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகளா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வார்த்தி வணங்குவாம் வானவர் ரசமான் தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு இரையை வானவர் முதுவன் பாலன வலவன் வணங்கு நல் திருநள் மாதை வானவர் அதனாம் முத்துராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்பயினிடையே எழும் இரசதம்போல் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உட்டிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சமுறைமையை தூள அருந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் ஆம் வேதாந்த சிரவணம் பார்த்துக்கிட்டு வர்றோம் வேதாந்தத்தை சிரவணம்னா கேட்டல்னு அர்த்தம் தமிழ் வேதாந்தத்தில் பதினாறு நூல்கள் இருக்கின்றன அதில் முதல் நூலை பார்த்து கொண்டு வருகிறோம் நானாஜீவாத கட்டளை இதே தைத்திரி உபனிஷத்திலிருந்தும் சாந்தோக்கி உபனிஷத்திலிருந்தும் நமக்கு சேஷாத்திரி சிவனார் அருளியிருக்கிறார் அது சென்ற வகுப்பு அநேக வகுப்புகளில் இதை நம்ம பார்த்துருக்கிறோம் நானாஜீவாத கட்டளை பார்ப்போம் முதல்ல பிரம்மத்தை பற்றி சொன்னார் சுத்தப்பிரம்மம் ரெண்டாவது பரப்பிரமம் இதை பற்றி சொன்னார் அதற்கு அடுத்து அந்த பிரம்மத்தனிடத்துல இருந்து மூல பிரகிருன்னு ஒரு சக்தி தோன்றிற்று காக்காசிப்பின் இடத்துல வெள்ளி தோன்றுவதைப் போல ஒரு சக்தி தோன்றிற்று என்று சொன்னார் காக்காசிப்பி உண்மை வெள்ளி வந்து போய் கையிரு உண்மை பாம்பு பொய் அதே போல் பிரம்மம் உண்மை அதிலிருந்து தோன்றிய மூலப்பிரகிருதியானது பொய்யானது பொய்யாக இருந்தாலும் அது சக்தியோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த மூலப்பிரகிருதியில் அந்த மூலப்பிரகிருதியில் மூன்று குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் என்று மூன்று குணங்கள் சத்துவகுணங்கிறது அதத்தையும் சுத்த மாயின்னு சொல்வது அந்த சுத்த மாயையில் பிரம்ம வந்து பிரதிபிம்பிச்சு ஈஸ்வரன் தோன்றுகின்றான் பிரம்மம் மாயை மாயியில் பிரதிபிம்பித்த அது பிரமத்தினுடைய பிரதிவிம்பம் அதுக்கு தான் ஈஸ்வரன் இது மூன்று சேர்ந்துதான் ஈஸ்வரன் இது மூலப்பிரகிருதினுடைய சத்துவகுணத்திலிருந்து தோன்றியது மூலப்பிரகிருதனுடைய ரஜோ குணத்தை நம்ம பார்த்தோம் அதை அநேக ரூபமாக பிரிந்திருக்கிறது மூலப்பிரகினுடைய ரஜோகுணம் அநேக ரூபமாக பிரிந்திருக்கிறது அந்த ரஜோகுணத்தை அவித்தை என்று சொல்லப்படும் ரஜோகுணத்தை அவித்தை இந்த அவித்தையில் அந்த பிரம்மத்தினுடைய பிரம்மம் வந்து பிரதிபிம்பிக்குது அது பிரதிபிம்பிக்கும்போது அது மலின ஜல பிரதிபிம்பம் போல பிரதிபிம்பிக்கிறது அது வந்து ஜீவன் தோன்றுகின்றான் அநேகமாக இருக்கிறதுனால அநேக ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே பிரம்மமானது அவித்தியில் பிரதிபிம்பித்து ஜீவன் இந்த மூன்றும் சேர்ந்து ஜீவன் சொல்லப்படுகிறது இது ராஜோ குணம் சத்துவகுணத்தில் பிரம்மமானது மாயையில் பிரதிபிம்பித்து ஈஸ்வரன் அதே பிரம்மமானது அவித்தியில பிரதிபித்து ஜீவன் தோன்றுகின்றான் என்று பார்த்தோம் இது அஞ்சு அந்த பிரம்ம ஒன்று மாயை ஒன்று ஈஸ்வரன் ஒன்று அவித்தை ஒன்று ஜீவன் ஒன்று இது ஐந்தும் காரண சரீரம் என்று சொல்லப்படுகிறது ஜீவர்களுடைய காரண சரீரம் என்று சொல்லப்படுகிறது ஈஸ்வரனுடைய காரணசரீரம் அந்த பிரம்மம் மாயை ஈஸ்வரன் இது மூணுக்கும் ஈஸ்வரனுடைய காரணசரீரம் இன்னொரு இடத்துல மாயை பிரம்மம் அவித்தை ஜீவன் இது வந்து ஜீவர்களுடைய காரண சரீரம் இது மூன்று அது மூன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது பிரம்மந்த மாயலை பிரதிபிம்பித்து ஜீவனாக ஈஸ்வரனாகவும் அதே பிரமும் அவித்தியில பிரதிநிதித்து ஜீவனாகவும் தோன்றுகின்றான் இது ஐந்தும் ஜீவர்களுடைய காரணசரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கின்றார்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த காரணசரீரத்தை பார்த்தோம் இதுக்கு அடுத்த தமோ குணம்னு ஒன்று இருக்குன்னு மூல பிரகிருத்தினுடைய தமோ குணத்தை பார்த்தோம் அதில் ஆவரண விஷேபத்தை ரெண்டு பார்த்தோம் ஆபரணம் வந்து நம்மளை யாருன்னு தெரிய விட்டாமலும் மறைக்கின்றதுன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து இன்னொரு பகுதி விட்சேபசக்தி அதிலிருந்து சுக்கும பஞ்சபூதங்கள் தோண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் சுக்கும பஞ்சபூதங்கள் விட்சேபசக்தியிலிருந்து தோன்றியிருக்கிறது என்று நம்ம விரிவாக பார்த்தோம் அந்த சுக்கும பஞ்சபூதத்தில் தமசுல சத்துவம் தமசுல ரசசு தமசுல தமசு என்று மூன்று இருக்கிறது விட்சேபசக்தியில பஞ்சபூதத்தில் தோன்றியது தமசு தமசில் சத்துவம் தமசில் ரசசு தமசில் தமசு சொல்லப்பட்டிருக்கிறது தமசில் சத்துவத்தில் தான் கூட்டி வைத்தது அந்த கரணம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது வந்து தமசில சத்துவத்தில் தோன்றியிருக்கு தமசில சத்துவத்தில் இன்னொரு பகுதி ஞான இந்திரியங்கள் அதாவது சுரோத்திரம் துவக்கு ஷச்சு சிங்குவை ஆக்ராணம் அதாவது காது உடம்பு கண்ணு நாக்கு, மூக்கு இது ஐந்துமே வந்து ஞான இந்திரியங்கள் இந்த அந்தக்கரண ஐந்து ஞான இந்திரிய ஐந்து பத்தும் ஞான சாதனம்னு பேரு ஞான சாதனம்னு பேரு அறிகருவிகள் அந்த ஞான இந்திரியத்தில் அந்த கரணம் போய் டச் ஆயித்த அஞ்சு விஷயங்களையே அறிகிறது அந்த கரணமாக காதில் போய் இருந்து கேட்கறது உடம்பில் இருந்து தொடு உணர்ச்சி அறிகிறது கண்ணில் போயிருந்து ரூபத்தை அறிகிறது நாக்கில் போய் இருந்து சுவை அறிகிறது மூக்கில் போய் இருந்து வாசனை அறிகிறது வெறு ஞானந்திரியங்கள் அறியறது கிடையாது அந்த கரணந்தே இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக சப்தம் பருஷம் ரூபா ரச கந்தத்தை அறிகின்றன இதுக்கு ஞான சாதனம்னு பயிர் இதை நம்ம சென்ற விரிவாக பார்த்தோம் தமசுல ரஜஸ் வந்து இருக்கு இதுக்கு வந்து வாயுக்கள் தோன்றியிருக்கின்றன தமசில் ரசசில ஒன்றாக கூட்டி வைத்தது பஞ்ச வாயுக்கள் ஐந்து வாயுக்கள் வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் சொல்லி ஐந்து வாயுக்கள் இருக்கின்றன இது இல்லாம ஐந்து வாயுக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் வாந்து வண்ணிக்கின்றது நாகன் இமைத்து விழிப்புகின்றது கூர்மம் குருகுறுத்து தும்மா செய்கிறது கிரிகரன் கொட்டாவி கொள்ள செய்கிறது தேவதத்தன் விங்கு தனஞ்சியன் என்று ஐந்து வாயுக்கள் இருக்கின்றன இந்த இதுக்கு உபவாயுக்கள்னு பேரு இந்த உபவாயுக்கள் பிராணனுடைய உபவாயுக்கள் அதனால வாயுக்கள் ஐந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன்னு ஐந்து இதெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய அம்சம் வியானன் வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் பிராணன் வாயுவினுடைய அம்சம் அபானன் அக்னியினுடைய அம்சம் சமானன் அப்புவனுடைய அம்சம் உதானன் பிரிதிவினுடைய அம்சம் அதாவது மன்னனுடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம சென்ற வகுப்புல விரிவாக பார்த்தோம் இதுக்கடுத்து கர்மேந்திரியங்கள் என்று ஐந்திருக்கின்றன அதாவதுல ரசசுல தனித்தனிய வைத்தது வாக்காது கர்மேந்திரியங்கள் வாக்கு பாதம் பாயுறு உபஸ்தம் இதுக்கு கர்மேந்திரியம்னு பேர் வாக்கு பாணி பாதம் பயுறு உபஸ்தம்னு ஐந்து கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன வாக்குங்கிறது வசனிக்கிறது அதாவது பேசுறதுன்னு அர்த்தம் இது வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் வாக்கு வந்து பேசுறது ஆகாசத்தினுடைய அம்சம் பாணி ந கையின்னு அர்த்தம் கையினால் செயல்படக்கூடியது குடுக்கல் வாங்கள். எல்லாம் செயல் பண்ணுறோம் இல்லை இதுக்கு பேர் பாணின்னு பேர் இது வந்து வாயுனுடைய அம்சம் பாதம் பாதம்னா கால்னு அர்த்தம் கால் வந்து நடக்குது ஓடுது உட்காருது எல்லாம் செயல்புரிகிறது இதுக்கு பாதம்னு பேர் இது வந்து அக்னியினுடைய அம்சம் பாயுரு பாயுருங்கிறது மழ ஜலத்தை கழிக்கக்கூடிய உறுப்புக்கு பேரு பாயுறுன்னு பேர் மல ஜலம் கழிக்கக்கூடிய உறுப்புக்கு பாயுருன்னு பேரு இது வந்து அப்புவனுடைய அம்சம் அதாவது தண்ணியினுடைய அம்சம் இதுக்கடுக்கு உபஸ்தம்னு ஒன்று இருக்குது சுகத்தை கொடுக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் உபஸ்தம்னு பேர் இது மன்னனுடைய அம்சம் அதாவது பிரிதவினுடைய அம்சம் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் ஐந்து கர்மேந்திரியங்கள் செயல் இது எப்படி செயல் புரியும்னு கேட்டால் இந்த வாயுக்கள் போய் அங்கே போய் இது சேர்ந்தாத்தான் செயல் புரியும் வாயுக்கள் அங்கே போய் சேராம செயல் புரியாது இதுக்கு கிரியாசாதனம்னு பேரு வாயுக்கள் ஐந்துக்கும் கருமேந்திரியங்கள் ஐந்தும் ஆக பத்தும் கிரியா சாதனம்னு பேர் கிரியா சாதனம்னா செயல் கருவிகள் அப்படின்னு பேர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு போர் போடுறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு எல்லாம் அடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் மிஷின் எல்லாம் ரெடியாக எல்லாம் ரெடியாக இருந்தாலும் தயாராக இருந்தாலும் அந்த மோட்ரை போட்டு க இந்த வாயு போனாத்தையும் மிஷின் வந்து ஓட்ட ஓடும் பூமியை வந்து ஓட்ட ஓட்டு போர் போகும் இல்லையா வெறும் மிஷின் வந்து ஒன்றும் செய்யாது அதே கர்மேந்திரியங்கள் அதான் செயல் புரியாது வாயுக்கள் மூலமாகத்த கர்மேந்திரியங்கள் செய்ய என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பேரு கிரியா சாதனம்னு பேரு அந்தக்கரணம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து இது பத்துக்கும் ஞான சாதனம்னு பேரு வாயுக்கள் ஐந்து ஒவ்வாயுக்களோட சேர்ந்து அதை பிராணனுடைய சேர்த்துக்கரணும் அந்த வாயுக்களும் கர்மேந்திரியமும் சேர்ந்து கிரியாசாதனம்னு பேரு இந்த இருபதுக்கும் சுக்கும சரீரம்னு பேரு இதுக்கு சுக்கும சரீரம் முதல்ல நம்ம காரண சரீரம் பார்த்தோம் மூலப்பிரகைய சத்துவ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் காரண சரீரம் உற்பத்தி ஆச்சுன்னு பார்த்தோம் இங்கே வந்து விஷய சக்தியிலேருந்து சூக்கும பூதத்தில் இருந்து அதில் ரெண்டு குணத்தில் தமோ குணத்தில் சத்துவம் தமோ குணத்தில் ரஜஸில் நமக்கு சூக்கும சரீரம் தோன்றியிருக்கிறது நமக்கு மூணு சரீரம் இருக்குன்னு சொல்லியப்பட்டிருக்கு இருக்குது தோழ சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரம் தூங்கும்போது பார்க்கறது காரண சரீரம் கனவு வாங்கும்போது சுக்கும சரீரம் பார்த்துக்கலாம் விழிக்கும்போது தூள சரீரம் தெரிகிறது கண்ணுக்கு தெரியறத தூளை சரீரம் சுக்கும சரீரம் இருவது இருக்கிறது நம்ம பார்த்தோம் இது இதுக்கு நுண்ணிய சரீரம்னு சொல்லலாம் ஏன்னு இது சூக்குமமாக இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியறது கிடையாது இது இருவதுமே இருபதும் கண்ணுக்கு தெரியலை ஆனால் இடந்தேன்னு தெரியுது கண்ணுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து அங்கே வந்து சட்சின்னு தெரியும்னு ஒன்று இருக்கு வெறும் கண்ணே வந்து சூக்கும சரீராக சேராது ஏன் கேட்டால் கண்ணு இருக்கும் பார்வை இல்லை காதல் இருக்கு கேட்கறது நாக்கு இருக்கிறது பேசுறது இல்லை வாய் இருக்கு நாக்கு வராது ஊமையா இருக்கின்றான் இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய கால இருக்குன்னு நடக்க முடியல கையிருக்குன்னு நடக்க முடியல உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்திரியமானது பழுதாயி போச்சு அதனாலதான் அதுக்கு சுக்கும சரீரம்னு பேர் நமக்கு கண்ணுக்கு தெரியிறத வச்சுக்கிட்டு இது சுக்குமும் சரீரமும் எடுத்துக்கிற கூடாது உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் சுக்கமுமாக இருக்கிறது சுத்திர துவக்கு சச்சு இவை ஐந்து ஞானேந்திரியங்களும் சூக்குவமாக இருக்கிறது அபியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் சொல்லக்கூடிய வாயுக்கள் ஐந்தும் சூக்குவமாக இருக்கிறது கரும் வாக்கு பாணி பாதம் பாயிறு உபஸ்தம் இது ஐந்துமே வந்து சுக்குமமாக இருக்கிறது அதனால் இதுக்கு சுக்கும சரீரம்னு பேர் இது அனுமானத்தினால் நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கறோம் சுக்கும சரீரம் அதது செயல்படுறதுனால நமக்கு சுக்கும சரீரம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கறோம் இப்படி சுக்கும சரீர கற்பனை சொல்லப்பட்டது இவ்வளவு சொல்லிட்டு கற்பனைங்கிறார் கற்பனைனா பொய்யுன்னு அர்த்தம் சரீரத்தை பொய்யுங்கிறார் ஏன் கேட்டா இது பின்னாடி விரிவாக நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் சூக்கும சரீர உற்பத்தியை பார்த்தோம் இந்த சூக்கும சரீரத்தை மாய பிரதிபிம்பனாய் இருக்கின்ற ஈஸ்வரன் அவித்தையாகிய பிரதிபிம்பராகிய ஜீவர்கள் அநேகரார் அநேகர் ஆகையால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரீரமாக சிருஷ்டித்து அளித்தான் இப்படி சுக்கும சரீர கற்பனை சொல்லப்பட்டது அதாவது இந்த சுக்கும சரீரம் இருக்கே இந்த சுக்கும சரீரத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்டால் ஈஸ்வர்தமக்கு அந்த சுக்கும சரீரத்தை கொடுத்துருக்குற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுக்கும சரீரம் கொடுத்துருக்குற அது எப்படி எல்லாத்துக்கும் ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது இந்த இருபதுமே வெவ்வேறாகத்தே இருக்கிறது செயல் புரிந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தே இருக்கும் இப்போ மனிதனாக இருக்கின்றால் அவருக்கு முகம் வந்து இருக்கு இந்த முகத்தில் எல்லாமே இருக்கு கண் காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கிறது அதுக்கு பெரும் முகம்னு பெரிய எல்லாத்துக்கும் முகம் இருக்கு ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையே அதைப்போல் சூக்கும சரீரம் இருபது இருக்கிறது எல்லாத்துக்கும் வேறு வேறு வேறுபாடு உடையதாக இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அதை வந்து ஈஸ்வரன் கொடுத்தான் இப்படி சூக்கும சரீரை கற்பனை சொல்லப்பட்டது இப்படிங்கிறத விஷயத்தை நம்ம சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் இதுக்கு அடுத்து இனி தூளபூத உற்பத்தி சொல்லுகின்றோம் இதெல்லாம் வந்து சூக்கும பூதத்திலிருந்து வந்தது இனி அதுக்கடுத்து தூளபூதத்தை உற்பத்தியை சொல்கிறார் தூளபூதம்னா இப்போ கண்ணுக்கு தெரிகிறதே இதுக்கு தென் தூளபூதம்னு பேர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண் இது ஐந்துமே தூளை பூதம்னு பேர் இது எப்படி தோன்றுறதுன்னு சொல்கிறார் அந்த தமோ குணத்தில் சத்துவம் தமோகுணத்தில் ரஜஸு இதில் வந்து சுக்கும சரீரம் தோன்றுச்சுன்னு பார்த்தோம் சுக்கும சரீரம் தோன்றுச்சுன்னு பார்த்தோம் நீ தமசுல தமசுன்னு ஒன்று இருக்கு தமசுல தமசுல பஞ்சபூதங்கள் இருக்கின்றன அந்த பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணுகின்றார் யாரை ஈஸ்வரன் பண்ணுகின்றார் பஞ்சீகரணம் பண்ணுகின்றார் அதாவது ஒவ்வொரு பூதத்தையும் ஒவ்வொன்றிய இரண்டு இரண்டாக பகுத்து முதல் பாதி ஐந்தையும் ஒவ்வொன்றிய நான்கு நான்காக பகுத்து இரண்டாம் பாதி ஐந்தில் தண்ணியின் அம்சத்துடன் கூட்டாமல் மற்ற நான்கு பூதங்களுடன் அரைக்கால் அரைக்கால் மாத்திரையாக கொடுக்கின்றது பஞ்சீகரணம் என்று சொல்லப்படும் பஞ்சீகரணம் பஞ்சீகரணம்னா களத்தல்னு பேர் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொடுவோம் ஐந்து பேர் இருக்கின்றார்கள் நண்பர்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளணும் அதில் ஆப்பிள் ஒருத்தர் வச்சுருக்கிறார் ஒருத்தர் கொய்யா ஒருத்தர் வாழைப்பழம் ஒருத்தர் பப்பாளி ஒருத்தர் சப்போட்டா இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பழம் வச்சுருக்காங்க ஆப்பிள் ஒன்று கொய்யா ஒன்று வாழைப்பழம் ஒன்று பப்பாளி பழம் சப்போட்டா இந்த ந்தையும் ஒருத்தர் ஆப்பிள் வச்சுருக்கிறவர சீரார் ஆப்பிள் ரெண்டாக வெட்டி மிச்சம் பா அந்த பாதியை வைத்து கொண்டு பாக்கிய நாளாக போடுறார் அரைப்பகுதியை நாளாக போடுறார் கொய்யாப்பழம் வச்சிருக்கிறவரு என்ன சீரார் கொய்யா பழத்தை பாதியை வெட்டிட்டு பாதியை வச்சுக்கிட்டு பாதியை நான்காக பகிர்றார் வாழைப்பழத்தை வச்சிருக்கிறவர் என்ன ஆசிரியாரு அவர் வாழைப்பழத்தை பாதி வச்சுக்கொண்டு பாக்கி இருக்கக்கூடிய பாதி வாழைப்பழத்தை நான்காக பிரித்து வச்சுக்கறார் பப்பாளி பழத்தை வச்சிருக்கிறவர் அதே மாதிரி இருக்கிறார் சப்போட்டாவும் அதே மாதிரி வச்சுருக்கிறார் பிரிச்சுக்கிட்டார் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க ஆப்பிள் வச்சுருக்கிறவர் என்ன செய்கிறாரு தனக்கு பாதியை வச்சுக்கிட்டு ஆப்பிளை வச்சுக்கிட்டு பாக்கி அந்த பாதியை நாளாக போட்டார் ஆப்பிளை அதை வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கவர்கிட்ட ஒரு அரைக்காய் பங்கு வாழைப்பழம் வச்சுருக்கிறவர்கிட்ட ஒரு அரைக்காய் பங்கு பப்பாளிப்பழம் வச்சிருக்கிறவர்கிட்ட ஒரு அரைக்கா பங்கு சப்போட்டா வச்சுருக்கிறவர்கிட்ட அன்பர்கிட்ட ஒரு அரைக்காய் கொடுத்துட்டார் ஆறு ஆப்பிள் கார் சப் கொய்யாப்பழம் வச்சுருக்கவரு என்ன செஞ்சார் தாம்பங்க கொய்யாப்பழத்தை பாதியை வச்சுக்கிட்டு மிச்சம் நாளாக போட்டிருந்தார பாதியை அதை ஒரு பங்கு அரைக்காய் பங்கு ஆப்பிள் வச்சுருக்கவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு அரைக்காய்பங்கை வாழைக்க வாழைப்பழம் வச்சுருக்கவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு அரைக்காய்பங்கை பப்பாளி வச்சுருக்கவர்கிட்ட கொடுத்து இன்னொரு அரைக்காய் பங்கை சப்போட்டா வச்சவர்கிட்ட கொடுத்துட்டார் இப்போ எல்லாத்துக்குமே முழு பங்கு இருக்குது தன்னுடைய பங்கு அரைப்பங்கு ஆப்பிள் கொய்யா அரைக்கா பங்கு வாழைப்பழம் அரைக்கா பங்கு பப்பாளி அரைக்கா பங்கு சப்போட்டா அரைக்கா பங்கு அப்புறம் கொய்யா பழம் வச்சுருக்க ஒரு என்ன ஆசிரியாரு கொய்யா அரைப்பங்கு ஆப்பிள் அரைக்கா பங்கு வாழைப்பழம் அரைக்கா பப்பாளி அரைக்கா சப்போட்டா அரைக்கா ஆக ஒரு பங்கு வச்சுருக்கிறார் வாழைப்பழம் வச்சுருக்கிறவரு என்ன ஆசிரியார் ஆப் தன்னுடைய பங்கு அரைப்பங்கு ஆப்பிள் அரைக்கா பங்கு கொய்யா அரைக்கா பங்கு பப்பாளி அரைக்கா பங்கு சப்போட்டா அரைக்காய்பங்கு ஆக முழு பங்கு வந்துருச்சு பப்பாளி வச்சுருக்க ஒரு தன்னுடைய பங்கு பாதியை வச்சுக்கிட்டு ஆப்பிள் வச்சுருக்க அரைக்கா பங்கு கொய்யாப்பழம் வச்சிருக்க அரைக்கா பங்கு வாழைப்பழம் வச்சுருக்க ஒரு அரைக்கா பங்கு சப்போட்டா வச்சுருக்கவர்கிட்ட அரைக்காய் பங்கு இப்போ இவருட்டி பப்பாளி வச்சுருக்கவர்கிட்டி முழு பங்கு இருக்குது சப்போட்டா வச்சுருக்கவர்கன்னுடைய பங்கு அரைப்பங்கும் ஆப்பிள்கிட்ட வச்சுருக்கவர்கிட்ட அரைக்காய் பங்கும் கொய்யா பழம் வச்சுருக்கவர்கிட்ட அரைக்காய் பங்கும் வாழைப்பழம் வச்சுருக்கவர்கிட்ட அரைக்காய் பங்கும் பப்பாளி வச்சிருக்கவர்கிட்ட அரைக்கியா பங்கும் சேர்த்து மொத்தத்துக்கு முழு பங்கு வச்சிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் முழு பங்கு வச்சிருக்காங்க இதை போல இந்த ஐந்து பழங்கள் பார்த்தமே, இது ஐந்து சூக்கும பூதங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண்ணு என்று பஞ்சபூதங்கள் சூக்கும பஞ்சபூதங்கள் இருக்கின்றன அது தமசில் தமசில் இருக்கக்கூடிய சூக்கும பஞ்சபூதங்கள் இது இவ்விதமாக பஞ்சீகரணம் ஆகின்றது பஞ்சீகரணம் கலந்து ஒன்றோடு ஒன்று கலந்துகின்றது இப்படி கலந்த பிறகுதே இதுக்கு தென் நான்கு பழங்களை நான்கு பூதங்க ஐந்து பழங்களை ஐந்து பூதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி கலக்கிறதுக்கு பஞ்சீகரணம்னு பேர் இது வந்து ஈஸ்வரன் பஞ்சீகரணம் பண்ணுகின்றான் எதுக்கு பஞ்சீகரணம் பண்ணுகின்றான்னு கேட்டால் தூளை தனு அண்ட புவன போகம்னு சொல்லுவாங்க இதுகள்லாம் இருந்தால்தே போகபோக்கியத்தை அனுபவிக்க முடியும் இந்த உலகமெல்லாம் இருக்குது புவன போகும் தனு கரண புவன போகங்கள் இதுகள்லாம் வந்து உற்பத்தி ஆகணும்னா பஞ்சீகரணம் பண்ணினாத்தே உற்பத்தி பண்ண முடியும் அதுக்காகத்தேன் ஈஸ்வரன் இதை பஞ்சீகரணம் பண்ணிக்க பண்ணினான் அப்படிங்கிறது கருத்து சரி இப்படி பஞ்சீகரணம் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்படி பஞ்சீகரணம் பண்ணின தூளபூதத்திலே இப்போ தூளபூதம் வந்துருச்சு ஆகாசத்திலே பரிஷ ரூபர் ரச கந்தம் ஆகிய நான்கு குணங்கள் வியாப்பியம் ஆனபடியால் அதிர்ஷியமாய் போக காரணகுணமாகிய சப்தம் திருஷ்யமா அப்படிங்கிறார் அதாவது ஆகாசம் முதல்ல தோன்றுகிறது அந்த ஆகாசத்துக்குள்ள அதாவது ஆகாசத்துக்கு சப்தம் வாயுவுக்கு வந்து பரிசம் அக்னிக்கு வந்து ரூபம் அப்புக்கு வந்து ரசம் பிரிதிவிக்கு கந்தம் இது ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் சப்தம் பரிச ரூப ரச கந்தம் அதாவது ஆகாயம் வாயு அக்னி அப்பு பிரித்திவி இது ஐந்துக்கும் ஐந்து ஐந்து இருக்கின்றன சப்தம் பரிசம் ரூப ரச கந்தம் இருக்கின்றன என்று நம்ம முதலே பார்த்துருக்குறோம் இப்போ ஆகாசத்தில் வந்து சப்தம் மட்டும்தேங்க கேட்குது இப்போ தூளபூதம் இருக்கே இதில் வந்து சப்தம் மட்டும்தேங்க கேட்குமே தவிர இந்த பரிசம் ரூபம் ரச கந்தம் இது நாலுமே வந்து கேட்காது ஆகாசத்தில் கேட்காது பரிசம் கேட்காது ரூபம் தெரியாது ரசம் தெரிய ரசம் சுவை தெரியாது இங்கே வாசனையும் தெரியாது அது அப்படி சப்தம் மட்டும் கேட்குது இதில் ஆகாசத்தில் இது நாலுமே வந்து கேட்காது ஆனால் ஆகாயத்துக்குள்ளே அடங்கி இருக்குது ஆகாயத்துக்குள்ளே நாலும் அடங்கியிருக்கு கேட்காது ஆனால் சப்தம் மட்டும் கேட்கும் அதுக்கு எப்படி நோ கேட்டால் வந்து பிரதித்துவனி அதாவது எதிரொலி எதிரொலிக்குது சப்தம் கேட்குது இது ஆகாசத்தினுடைய அம்சம் எக்கோன்னு சொல்றோம்ல எதிரொலி இது வந்து ஆகாசத்துல அம்சம் அப்புறம் பரிசம் ரூப ரச கந்தம்லாம் உள்ளே அடங்கியிருக்கு ஆகாயத்துக்குள்ள சரி இதுக்கு அடுத்து என்ன செய்யுது இந்த ஆகாசத்துல இருந்து வாயுவ தோன்றியிருக்கு வாயுவ தோன்ருக்கு இந்த வாயுவில் வந்து ரெண்டு அம்சம் இருக்குது சப்தம் காரணம் ஆகாசம் எதுலேருந்து வந்துச்சு வாயு எதிலிருந்து வந்துச்சு ஆகாசத்திலேருந்து வந்தது அது காரணமாக இருக்கக்கூடிய சப்தமும் வாயுனுடைய அம்சம் எதுன்னு கேட்டால் பரிஷம் தொடு உணர்ச்சி இந்த ரெண்டுமே வந்து வாயுவில் நமக்கு தெரியும் சப்தமும் காரணமாக இருக்கக்கூடிய சப்தமும் தன்னுடைய சுப நிசகுணமாகிய பரிசமும் இந்த வாயுவில் தோன்றும் சப்தம் பரிசம் தோன்றும் ரூப ரச கந்தம் தோன்றாது இது வாயுக்குள்ளே அடங்கியிருக்கு அதே வியாப்பியம்ங்கிறாரு வியாப்பியம்னா அடங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆகாசத்தில் ரெண்டு தெரியும் சப்தம் தெரியும் பரிசன் தெரியும் இதில் வாயுவில் வாயுவில் வந்து சப்தம் பரிசன் ரெண்டுமே தெரியும் எப்படின்னு கேட்டால் வாயு வந்து சுறு சுருன்னு சத்தம் கேட்குது பரிசம் வாயு பட்டுச்சுன்னா குளிராக இருக்குது இல்லைன்னா சூ சூடாக இருக்குது குளிர் வெப்ப காற்று இல்லைன்னா நார்மலாக ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து வாயுனுடைய அம்சம் அப்போ இந்த ரெண்டு சப்தமும் பரிசமும் எங்கே இருக்குது வாயுவில் இருக்குது ஆகாசத்தில் சப்தம் மட்டும் இருக்குது இதுக்கடுத்து அக்கனிக்கு போவோம் அக்கனி எங்கேருந்து தோன்றியதுன்னு கேட்டால் வாயுவிலிருந்து தோன்றுகிறது அக்னி வந்து வாயுவிலிருந்து தோன்றுகிறது அக்னிக்கு வந்து காரணமாக இருந்தது ஆகாசமும் வாயுவும் அதனால் அதனுடைய அம்சங்கள் அக்கினியில் தோன்றும் சப்தமும் பரிசமும் அக்னியில் தோன்றும் தன்னுடைய குணம் ரூபம் அதுவும் சேர்ந்து மூன்று குணமாக அக்னியில் தோன்றும் சப்தம் வருஷம் ரூபம் மூன்றுமே தோன்றும் ரசம் கந்தம் ரெண்டுமே வந்து அக்னிக்குள்ள வியாப்பியம் ஆகிருக்கிறது அடங்கி இருக்கிறது அதனால அந்த ரசமும் கந்தமும் தோன்றாது அக்கினி இடத்துல மூன்று தோன்றுதுன்னு பார்த்தோம் சப்தம் வருஷம் ரூபம் இந்த அக்னியில் எப்படி மூணு வருதுன்னு பார்க்கலாம் அக்னி எரியும்போது துகுதுகுன்னு சத்தம் கேட்குது புகு புகுன்னு சத்தம் கேட்குது கேட்குது இல்லை துகுதுக்குன்னு புகு புகுன்னு சத்தம் கேட்குது அதே மாதிரி உஷ்ணுத்தன்மை அக்னி வந்து சூடாக இருக்குது உஷ்ணமாக இருக்குது அப்புறம் பிரகாசமாக இருக்குது அக்னி வந்து பிரகாச பிரகாசமாக இருக்குது ஆக சப்தம் பரிசம் ரூபம் மூணுமே அக்னின் இடத்துல இருக்குது இதுக்கடுத்து அப்பூவும் இடத்துக்கு போவோம் அப்பூன்னா தண்ணின்னு அர்த்தம் தண்ணி இடத்துல என்ன இருக்கு இது வந்து தண்ணி எங்கேருந்து தோன்றியிருக்கு அக்னியிலேருந்து தோன்றியிருக்கு இதுக்கு வந்து காரணமாக இருந்தது ஆகாசம் வாயு நெருப்பு இந்த மூன்றுனுடைய அம்சமும் இங்கே தண்ணியில் தோன்றுகிறது சப்தம் பரிஷம் ரூபமும் தோன்றுகிறது தண்ணியினுடைய தன்னுடைய குணம் வந்து ரசம் சுவையை இதுவும் தோன்றுகிறது தண்ணியில் நாலுமே இருக்குது சப்தம் இருக்குது பரிசம் இருக்குது ரூபம் இருக்குது ரசம் இருக்குது கந்தம் மட்டும் கிடையாது கந்தம்னா வாசனை கிடையாது அது வந்து அப்புக்குள்ளே அடங்கி இருக்குது அதே வியாபியமாக இருக்கிறது அதனால் அது தோன்றாது இது நாளும் அப்பவும் இடத்துல தோன்றும் அப்பவும் இடத்துல தோன்றும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதனுடைய விரிவை அடுத்த வகுப்பில் நம்ம காணலாம் அடிய எண்ணெயால அருள்மே எண்ணி சாட்டி படிமையிடு வந்த பரணு குடி இங்கனே வீடெளித்த கண்ணா கடை போக கார் திருச்சிற்றம்பலம்